சேரன் செங்குட்டுவனிடம் மாடலமரையவன் இந்த வாழ்க்கை நிலையற்றது என்பதை விளக்கி கொண்டிருந்தான் அந்த தொடரிலே இன்னும் நாம் பார்க்கத்தக்க செய்திகள் சில உள அறத்தினை நாளை செய்வோம் என்று நாம் பொறுத்திருந்தால் நம்முடைய உடம்பில் இருக்கின்ற நல்லுயிரானது இன்றே நீங்களும் நீங்களும் ஒவ்வொருவரும் தம் வாழ்நாளின் கால அளவு என்ன என்று வரையறுத்து வாழக்கூடிய தன்மை ஒருவருக்கும் இல்லை ஆதலால் நீ செய்ய வேண்டிய அறத்தினை அறவேள்வியினை உன்னுடைய உரிமையுள்ள வேன்மாளுடன் சேர்ந்து நீ இந்த அறவேள்வியினை செய்து நீண்ட காலம் இந்த உலகத்திலே வாழ்வாயாக என்று மாடலமறையவன் தன் மறை ஓதும் நாவாகிய ஏறினால் உழுது அறக்கருத்துக்கள் ஆகிய விதையினை செங்குட்டுவன் செவியாகிய வயலில் விதைத்தான் மாடலன் விதைத்த அறமாகிய பெரிய உணவுக்குரிய விதை நன்கு முளைத்து பெரும் பயனை ஈந்தது அப்பயனை அனுபவிக்கும் ஆவல் வீரக்கடர் செங்குட்டுவனுக்கு ஏற்பட்டதால் மறைகளையும் நன்கு அறிந்த நூற்பொருளை முற்றிலும் உணர்ந்த அந்தனரை கொன்று மாடலமரையோன் கூறிய முறைப்படி உயிர்க்கு அமைதி தரும் அறவேள்வியினை செங்குட்டுவன் செய்யுமாறு ஏவினான் பின்னர் செங்குட்டுவன் தனது அமைச்சன் வில்லவன் கோதையை அழைத்து ஆரிய மன்னர்கள் ஆகிய கனக விசயரை அவர்களை சிறை செய்து அவர்களுக்கு நம்முடைய அழகிய வேளாவிக்கோ மாளிகையில் தங்குமாறு ஏற்பாடு செய்கின்றான் பகையரசன் என்றாலும் அவனை சிறைப்பிடித்தால் தனக்கு பெருமை என்று கருதினாலும் அவர்களுக்கு அரசர்களுக்கு மரியாதையை சேரன் செங்குட்டுவன் செய்தான் என்பது இங்கு நோக்கத்தக்கது வேண்டிய வசதிகள் அனைத்தையும் செய்து தருமாறு தன்னுடைய அமைச்சன் வில்லவன் கோதையை பணிக்கின்றான் எனவே சேரன் செங்குட்டுவன் பகைவேர் மேல் பெரிய வெறுப்பு கொண்டவனாக இங்கே காட்டப்பெறவில்லை எல்லாம் அடைத்து சிறை கோட்டங்களை திறந்து குற்றவாளிகள் அனைவரையும் விடுதலை செய்க என்று ஆணையிட்டான் அத்துடன் அமைச்சன் அடிமல் வேளையும் வரி வசூலிப்பவரையும் அழைத்து வரி வசூலிக்கும் நம் நாடுகளிலெல்லாம் வரி செய்க என்று ஆணையிடுகின்றான் எனவே அவனுக்கு அற கூறுவாள எண்ணங்கள் அறச் செய்ய வேண்டும் என்ற உணர்வு வந்துவிட்டது என்பதை இளங்கோவடிகள் இச்செயல்களினால் வற்புறுத்துகிறார் செங்கோல் சிறிது விளைந்தாலும் உயிர் வாழாமையே சிறந்த அறம் என்பதை தென்னாடுக பாண்டியன் மூலம் சேரன் செங்குட்டுவன் அறிந்து கொண்டான் ால் சார்கள்று பெரும்புகழும் குடகுசையில் ஆட்சி புரியும் வெற்றி வேந்தனுமான செங்குட்டுவன் அழித்தான் பழம்பெரும் நகரமான மதுரை மாநகரம் அழியுமாறு கொதிக்கும் தீயை தனது சித்தத்தால் தோற்றுவித்து அவன் பின்னர் நமதி நல்ல நாட்டை அடைந்து செறிந்த கிளைகளை உடைய வேங்கை மரத்தின் அது பொன்போல் அழகுடைய புதிய நிழலில் நின்று கண்ணகியை நாம் வணங்கிட வேண்டும் என்று முடிவு செய்கிறான் அறக்களை வேள் செய்யும் அந்தனர் ஆசான் பெருங்கணி சிற்பியர் ஆகியோருடன் உயர்ந்தோற விரும்புகின்ற சிற்ப நூலின் நெறியினை அச்சிற்பியை கொண்டு கண்ணகி கோவிலுக்குரிய கூறுபாடு எல்லாம் அமைக்கும்படி பத்தினி கோட்டத்திற்கு செல்லுமாறு ஆணையிட்டான் இளங்கோவடிகள் சேரன் செங்குட்டுவனை பற்றிய ஒரு வரலாற்றினை வாழ்த்துக்காதியின் தொடக்கத்திலே சொல்லுகின்றார் தென்குமரி தொடங்கி வடக்கு எல்லையாக அமைந்த இமயவலையின்கள் தமிழ்கூறு நல உலகத்தில் தனது ஒரு மொழியாகி ஆணையை வைத்து ஆட்சி புரிந்தவன் இமயவரம்பன் சேரலாதன் அச்சேரலாதனுக்கு ஒடியை உடைய மரபிலே தோன்றியாச்சி வந்த போர்க்களத்தில் பகைவரை கொன்று குவித்து வாகை சூடி கங்கை பேரியாற்றின் தென்கரை வரை சென்று அவன் தன் வருகை அறிவு அறிந்து வந்து அடிதொளாத எஞ்சிய வகைவேறை ால் வெளிலே சிறப்போடு ஆட்சி புரிந்தான் பிற அரசர்களுடன் அளவலாக இருந்த நேரத்தில் அவர்கள் அனைவரும் ஒரு சேர தமிழ் மன்னர்களை எள்ளி நகையாடினர் தென் தமிழ்நாட்டு மன்னர் போரை பெரிதும் விரும்பி வந்து மின்னொழிதவடும் இமயத்து உச்சியிலே இன்றும் சிறப்புடன் விளங்கும் தமது வெற்றி சின்னங்களானிருந்தால் அவர்கள் வெற்றி பெற்றிருக்க முடியுமா என்று கிழக்கியாக பேசினர் அது கேட்டு இயல்பாகவே வெறும் பேச்சுக்கு மதிப்பு கொடுக்காத சேரன் செங்குட்டுவன் இமயத்திலே சென்று கண்ணைக்கு படிமம் செய்வதற்கு கல் எடுத்து வருவதற்கு வைத்துக் கொண்டு வெல்ல வேண்டும் என்ற குறிக்கோளோடு செல்கிறான் அவன் படையெடுத்து சென்று கனக விசயரை தோற்கடித்தான் முடிசூடிய அவர்களது தலை மீது தெய்வ படிமம் இமயத்து கல்லை ஏற்றி மீண்டான் தான் விரும்பியபடியே கங்கை பேரியாற்றில் தங்கியிருந்து பத்தினி தெய்வத்தை வடிக்கக்கூடிய கல்லை நீர்ப்படை செய்து அவனது செஞ்சினம் நீங்கி வஞ்சிக்கு வந்தான் அங்கே பிற மன்னரும் பிறரும் கடவுள் வடிமத்தை செய்தான் அதில் கண்ணகியை கடவுள் மங்கலம் செய்வித்தான் அதற்கு மறுநாளில் கண்ணகி கோட்டத்தில் தங்கியிருந்த போது வந்து செலுத்தும் திரைப்பட குறித்து வினவிக்கொண்டிருந்தான் அப்பொழுது தேவந்தி முதலானோர் அங்கு வந்தனர் அவர்கள் வந்த விதம் குறித்து இளங்கோவடிகள் மிக நுணுக்கமாக பேசுகிறார் கோவலன் ஒருவனால் கொலை செய்யப்பட்டான் அடைந்து அவள் கண்கள் நீர்த்தொடிகளை சிந்தின அறத்தை புரிந்து கொண்ட சேரன் சங்கு புரிந்து பாண்டியன் நெடுஞ்செழியன் நீதி கேட்கச் சென்ற இடத்தில் கண்ணகியினுடைய சொற்களினாலே தன் உயிர் தான் உயிரை து எல்லாம் மாடலனாகிய அந்த கேட்டு மாசாத்துவான் துறவு பூண்டான் அவனது மனைவியும் உயிர் திறந்தாள் அது கண்டு வருந்திய மாடலமறையவன் அடைக்கலம் இறந்த துன்பத்தினால் கவுந்திய அடைக்கலம் அடைந்த துன்பத்தினால் மாது இடத்திலே சென்று கோவலனுடைய இறப்பை கூற அவள் தன்னுடைய தன்னுடைய மகளை விட்டு தீயிலே தான் மூழ்கி இறந்தாள் இப்படி கோவலனுடைய இறப்பு கண்ணகியினுடைய இழப்பு இவையெல்லாம் துன்பம் தரக்கூடிய செய்திகளாக இருந்தன என்று தேவந்தியின் மூலமாக ளங்கோவடிகள் சொல்லுகிறார் கோவலனுடைய ஊழ்வினை உறுத்த கீழ்மகன் ஒருவனால் அவன் கொலை செய்யப்பட்டான் என்ற செய்தியை மாடலனாகிய அந்தனன் கூற கேட்டு மாசாத்துவான் துறவு பூண்டான் அவனது மனைவியும் உயிர் துறந்தால் அது கண்டு பெருந்து காவற் அடித்தோழியும் தெய்வச்சாத்தனை மணந்து வாழ்ந்த தேவந்தியும் ஒருங்குகூடி கண்ணகியை காண்போம் என அனைவரும் மதுரைக்கு வந்தனர் அங்கே கண்ணகியினுடைய அந்த கடைசி கடைசி நேர நிகழ்ச்சிகளை அவர்கள் கேட்டனர் பின்பு அடைக்கலைப் பொருளை இழந்ததனால் உயிர் துறந்த இளைக்கல மலந்தை மாதிரியின் இருப்பிடமடைந்து அம்மாதிரியின் மகளான ஐயுடன் சேர்ந்து எல்லோரும் மலை உச்சியில் ஏறி கண்ணகியின் கோயிலை அடைந்தனர் அப்பத்தினி கடவுளுக்கு விழா எடுத்து சேரமன்னனை கண்டு தம் வரலாற்றை எல்லோரும் கூற தொடங்கினர் அப்படி கூற தொடங்குகிற போது தேவந்தியனுடைய வரலாறு சொல்லப்படுகிறது சேத பாண்டியர்களான முடிமன்னர் மூவரும் தமது இலச்சனையை பொறித்து காப்பதும் தெய்வத்தன்மை உடையதும் வடதையும் உள்ளதுமாகிய பெரிய இமயமலையில் பிறந்து விரைந்து ான் தோழியாவேன் காவற்பென்று சொல்கிறாள் தடம்பெரும் கண்ணகிக்கு தாயர் நான் கண்டீர் தன் புகார் பாவைக்கு தாயர் நான் கண்டீர் அடித்தோடி சொல்கிறாள் தன் பயந்தாற்கு இல்லை தன்னை புறங்காத்த என் பயந்தாற்கும் எனக்கும் ஓர் சொல் இல்லை கற்புக்கடம் பூண்டு காதலன் பின்போந்த பொந்தொடி நங்கைக்கு தோழி நான் கண்டீர் தேவந்தி அறத்துகிறாள் செய்தவம் இல்லாதேன் தீக்கனா கேட்டனாள் எய்த உணராது இருந்தேன் மற்ற என் செய்தேன் மொயகுழல் மங்கை முளைப்பூசல் கேட்டனாள் அவை உயிரிவும் கேட்டாயோ தோழி என்று தேவந்தி அரத்துகிறாள் இனி அடுத்து காபற் பெண்டினுடைய அறத்து கோவலன் தன்னை குருமகன் கோழிழைப்ப மாசாத்துவான் துறவும் கேட்டாயோ அன்னை மாநாயகன் துறவும் கேட்டாயோ அன்னை அப்புறம் அடித்தோழி சொல்கிறாள் மாதவி தன் கேட்டாயோ தோழி மணிமேகலை துறவும் கேட்டாயோ தோழி தேவந்தி ஐயையை காட்டி அரற்றியது ஐயம் தீர்காட்சி அடைக்கலம் காத்து ஓம்ப வல்லாதேன் வையயிற்று ஐயையை கண்டாயோ தோழி மாமி மடமகளை கண்டாய்வ தோழி என்று இவ்வாறு தேவந்தி முதலானோர் கண்ணகி சிலையை பார்த்து அரைத்தும் போது வானத்திலே கண்ணகி தெய்வம் தோன்றியது சொல்லுவதை பார்ப்போம் என்ன இகது என்ன இகது என்னே இகது என்னே கொல் பொன்னம் சிலம்பின் முனைமேகலை வளைக்கை நல்வயிரப் பொந்தோட்டு நாவலம் பொன்னிழைசே மின்னு கொடி ஒன்று மீவு சென்ற தோன்றுமாள் என்று கண்ணகி தெய்வ வடிவாக தோன்றியதை இளங்கோவடிகள் இப்படி சொல்லுகிறார் வானத்திலே கண்ணகியின் கடவுள் உருவினை கண்ட செங்குட்டு ஆச்சரியம் அடைந்து இது என்ன புதுமையாக இருக்கிறது என்னாலே புரிந்து கொள்ள முடியவில்லை பொன்னாளாகிய சிலம்பினையும் இடையில அணியப்பட்ட மேகலையையும் வளையல் அணிந்த கைகளையும் வயிறம் பதித்த தோட்டினையும் சாம்பூதம் என்னும் உயர்ந்த பொன்னால் செய்யப்பட்ட அணிகல்களையும் அணிந்து கொண்டு மின்னல் கொடி போன்ற ஒரு பெண் உருவமும் பெண் உருவம் உயர்ந்த வானத்தில் தோன்றுகிறதே என செங்குட்டுவன் வியந்தான் செங்குட்டுவன் வானத்திலே ஒரு மின்னல் போல் ஒரு ஒளி தோன்றுகிறதே என்று கண்ணகி உருவச்சிலையை பார்த்து கூறினான் அப்பொழுது கண்ணகி செங்குட்டுவனுக்கு கடவுள் நல்லணி காட்டுகின்றாள் என்று கூறுகின்றார் இளங்கோவடிகள் என்ன சொல்லுகிறாள் கண்ணகி தென்னவன் தீதிலன் தேவர்கோன் தன்கோயில் நல்விருந்து ஆயினான் நான் அவன் தன் மகள் பெண் கூல் விளையாட்டு யான் அகலேன் என்னோடும் தோழியர் எல்லிரும் வம் என்ற எல்லாம் என்று குறிப்பிட்டாள் என்ன சொல்லுகிறாள் அன்புடைய என் தோழியரே நீங்கள் எல்லோரும் இங்கே என்னுடன் வாருங்கள் பாண்டியன் நடி பிழை செய்தானாயினும் அவன் தன் உயிர் கொடுத்து செங்கோலை நிமித்தியதால் அவன் குற்றமற்றவன் அறியாது செய்த தபத்துக்காக உயிர் நீத்தமையால் இப்போது அவன் இந்த அரண்மனையில் நல்ல விருந்தினான் அரண்மனையில் நல்ல வெற்றிவேல் ஏந்திய முருகனுடைய இக்குன்றத்திற்கு வந்து எப்போதும் நான் விளையாடும் ஒருபோதும் வரவேன் நான் பாண்டியனுடைய மகளாக இப்போது இருக்கிறேன் என்பதை நீங்கள் உணர வேண்டும் நான் இக்குத் தனத்திற்கு வந்து விளையாடுவதை ஒருபோதும் மறவேன் என்று தெய்வ வடிவில் காட்சியிருந்த கண்ணகியின் திருவுருவம் கூறியது ஆகவே கண்ணகி தெய்வமான செய்தியும் தான் பாண்டியினுடைய மகள் என்று அவன் செய்த தீமையை மறந்து அவள் அவனுடைய மகள் என்று கூறுவதிலிருந்து கண்ணகி எவ்வளவு அன்புடையளாக அருள் உடையவளாக விளங்குகிறாள் என்பதை நாம் அறிய வேண்டும் வஞ்சி நகரத்து மகளிர்களே வஞ்சிக் கொடி போலும் தோழியரை எல்லோரும் வாருங்கள் மதுரை நகரை எரித்து பாண்டியனை தன் செஞ்சிலம்பாலே வென்ற வீரபத்தினியை பாடுவோம் வாரீர் பாண்டியன் மகளான கண்ணகியை பாடுவோம் வாரிய செங்கோல் வளைந்தால் பாண்டியர் என்று எமது செங்குட்டு தன் நாவால் புகழ்ந்து கூறுமாறு இச்சேரநாட்டை வந்தடைந்த பைந்தொடி பாவையை பாடுவோம் வாரியில் பாண்டியன் தன் மகளாகிய கண்ணகியை பாடுவோம் வாரியில் என்று கோயிலிருந்த வஞ்சி நகர மக்கள் கூறினர் இது பாண்டியனுடைய அவையிலே நடந்த அந்த குறைகளை எல்லாம் கண்ணையும் மன்னித்து விட்டாள் என்பதும் ஒவ்வொருவருக்கும் ஊழ்வினியின் பயன் வந்து உருத்தும் என்பதும் கண்ணைய்க்கு கண்ணீர் கொண்டதால் தன் உயிரை இழந்து பாண்டியன் மன்னன் புகழ் நீடு வாழட்டும் பற்றாது வெறி வரும் மையுள்ள மதுரை மாநகரில் வாழ்ந்த அப்பாண்டியனது பழங்குலமும் நீடு வாழட்டும் மலையன்லை பெற்றும் நடுமுடி மேல் ஏற்றி கொண்டு வந்து வாழட்டும் தோழி இனி நாம் எல்லோரும் காவிரி சூழ்ந்த சோழ பாடுவோம் பூ மலர்ந்த கூந்தலையுடைய இக்கண்ணகி தெய்வம் தோன்றுவதற்கு இடனாயிருந்த புகார் நகரம் எனவே அப்புகார் நகரத்தையும் புகழ்ந்து பாடுவோம் என்று இந்த மகளிர் அனைவரும் சோழ நாட்டையும் பாண்டிய நாட்டையும் சேர நாட்டையும் புகழ்ந்து பாடத் தொடங்குகிறார்கள் இது வரி பாடல்களாக அந்த நாட்டினுடைய பெருமையையும் கண்ணையினுடைய சீரையும் பாண்டியனுடைய அந்த ஆட்சி சிறப்பையும் சேரனுடைய கண்ணகி தெய்வ வழிபாட்டையும் வாட்டி பாடுகிற முறையிலே வரிப்பாடர்கள் அமைந்து இருக்கின்றன இதன் மூலம் கண்ணகியினுடைய பெருமையானது இந்த தமிழ்நாடு முழுவதும் பரவி பத்தினிக்கடவுளாக இன்றும் நட்புடன் திகழும் மன்னர்களுடன் கூடி ஒளிவட்டம் சூழ்ந்த சேரன் மகளாகிய பத்தினிக்கடவுள் செங்குட்டுவன் நீடு வாழ்க என்று தன்னுடைய தெய்வ மொழியால் வாழ்த்தினாள் இளங்கோவடிகள் தன்னுடைய காப்பிய குறிக்கோளாகிய கண்ணகியை தெய்வமாக்க வேண்டும் என்ற முயற்சியில் இருபத்தி ஒன்பது காதைகளில் கண்ணகியை எந்த அளவுக்கு பெருமைப்படுத்த வேண்டுமோ அந்த அளவுக்கு பெருமைப்படுத்தி அவளை தெய்வமாக்குகின்ற ஒரு பெரிய தன்னுடைய கடமையை நல்ல முறையிலே செய்து முடித்த பிறகு அந்த தெய்வம் எப்படி மக்களுக்கு அரசனுக்கு நாட்டுக்கு என்ன நன்மையை செய்வோம் என்று கூறுகிற பகுதியைத்தான் இப்பொழுது நாம் மறந்தரு காதை என்ற முப்பதாவது காதையிலே பார்க்க இருக்கிறோம் செங்குட்டுவன் கண்ணகி தெய்வத்தை கண்ணார கண்ட பிறகு தேவந்தியிடம் மணிமேகலை துறவு என்று அறத்தினாயே அது யார் மணிமேகலை என்று கேட்கின்றான் கண்ணகி தெய்வ வடிவத்தை பார்த்த பிறகு தேவந்தியிடத்திலே மணிமேகலையைப் பற்றி கேட்க வேண்டும் என்ற எண்ணம் செங்குட்டுவனுக்கு தோன்றியது மணிமேகலை துறவுபூன காரணம் யாது என்று எனக்கு இப்பொழுதே கூறுவாயாக என்று அவன் கேட்கின்றான் அதனை கேட்ட தேவந்திகை வேந்தர் பெருமானை ஆடன் மகளிருள் சிறந்து விளங்கிய மாதவியின் மணிமேகலையின் தூய துறை நான் விளக்க முற்படுகின்றேன் அரசே மணிமேகலை கோவலன் மாதவி இவர்தம் மகளாவாள் கோவலன் இறந்தது கேட்டு மாதவி துறவு பூண்டாள் அதன் பின்னர் அம்மாதவியின் தாய் சித்திராபதி மணிமேகலை மங்கை பருவம் எய்தியதும் மாதவியிடம் சென்று அவளது நிலைமையை கூறலுத்தாள் மணிமேகலை மிகுந்த அழகுடன் பனப்புடன் அவளுடைய பருவத்துக்கேற்ற வளர்ச்சியை பெற்றிருக்கிறாள் எனவே அவளுக்கு நடனத்தை கற்றுக் கொடுத்து அரங்கேற்றம் செய்ய வேண்டும் என்று சித்ராபதி தன்னுடைய மகள் மாதவியிடத்திலே கேட்கின்றாள் அவளை குலமடி அவளை முறையாக நடனம் பயிற்றுவிக்க வேண்டும் நடனம் பயிற்றுவிப்பதோடு நல்ல வாழ்க்கையும் அவளுக்கு அமைய வேண்டும் என்ற நோக்கத்தில் சித்ராபதி மாதவியின் இடத்திலே மணிமேகலையை பற்றிய செய்தியை அறிய விரும்பினாள் அவளை பற்றி உன் கருத்து யாது என்று மாதவியின் நற்றாய் சித்திராபதி மாதவியிடம் வினவினாள் அதை கேட்ட மாதவி தன்னுடைய மகள் மணிமேகலையை நோக்கி இளம்பை ததும்பும் மணிமேகலையே இங்கே வருக என்று அவளை அழைத்தாள் உருவமில்லாத மன்மதன் உனக்கு துன்பத்தை கூடாது ஆகவே உன்னை நான் எந்த முறைப்படி உன்னை ஆடாக்க வேண்டுமோ அப்படி செய்கிறேன் என்று அவள் குலவு மரபுப்படி அவளை வாழ விடக் கூடாது என்ற எண்ணத்தில் அவளை துறவரப்படுத்த வேண்டும் என்று கருதினாள் அதனால் அவளுடைய அருமையான கதிய மலர்களெல்லாம் வைக்கப்பெற்ற கூந்தலை களைந்து பௌத்த பள்ளியிலே விட்டு மணிமேகலை துறவுப்படுத்தின மணிமேகலையினுடைய துறவை அவளுடைய தாய் ஏற்று அவளுடைய நற்றாய் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் அவள் துறவு பூண்டதோடு மாதவியும் பௌத்த மதத்திலே சேர்ந்து துறவியானாள் என்பதுதான் இங்கே நாம் சிந்திக்க வேண்டிய செய்தியாகும் எனவே அந்த பரத்தேயர் குலம் முழுமையாக அழிக்கப்பட வேண்டும் என்பது இளங்கோவடிகளின் கருத்தாகும் தமிழ்நாட்டில் பரத்தேர் ஒழுக்கம் முழுவதுமாக அடிக்கப்பட வேண்டும் அந்த ஒழுக்கம் புறந்தள்ளப்பட வேண்டும் என்ற குறிக்கோடி சிலப்பதிகாரத்தின் வாயிலாக மாதவி மணிமேகலையின் மூலம் இந்த குலம் சமுதாயத்திற்கு தீமை விடைவிப்பது என்று கருதி அதனை ஒதுக்க நினைத்து மாதவியையும் மணிமேகலையுமே பௌத்த மத துறவியாக்கிய ளங்கோவடிகள் தமிழ்சமுதாயத்திற்கு ஒரு தனி வழியினை காட்டுகிறார் என்று சொல்லலாம் இந்த செய்தியை கேள்விப்பட்ட பூம்புகார் மக்கள் உயர்ந்த நல்ல மாணிக்கத்தை பெரிய கடலில் நடிவே வீழ்த்தி விட்டவர் போல் பருந்தினர் என்று சொல்லுகிறார் இளங்கோவடிகள் எனவே தவத்தனை உடைய அரவண அடிகளின் முன்னர் மணிமேகலை தன் துறவை அறிவித்தார் என்று இளங்கோவடிகள் குறிப்பிடுகின்றார் முன்பே இளமையிலேயே மணிமேகலை திருமகளும் விரும்புவதற்கு காரணமான தன் பேரழகை துறந்தாளே என்று நான் வருந்திய அழுதேன் என்று தேவந்தி சேரன் செங்குட்டு வருடத்திலே கூறினாள் இந்த நேரத்தில் மற்றொரு செய்தியை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் இன்றும் கூட அதுபோல் நடக்கிறது ஏதாவது கடவுள் கோயில்களிலே யார் மேலாவது சாமி வருகிறது என்று சொல்கிறார்கள் அந்த சாமிக்கு கருப்பர் என்று பெயர் வேறு பெண் தெய்வங்கள் பெயரும் சொல்லப்படுகின்றன அப்படி சிலப்பதிகாரத்திலும் அந்த நம்பிக்கை இருந்திருக்கிறது என்பதை அடுத்து வரும் செய்தியிலே நாம் பார்க்க இருக்கிறோம் தேவந்தியின் மேல் பாசண்டி பல செய்திகளை சொல்ல தொடங்குகிறது இது ஒரு தெய்வம் ஏற பெறுவது என்பதை நாம் வேட்டுவரியிலே சாலினியின் மேல் கொற்றவை தெய்வம் ஏறி கண்ணகியை பார்த்து இவ்வளோ பொங்கச்செல்வி செந்தமிழ் பாவை செய்த தவ கொடுந்து என்று பாராட்டியை நாம் நினைவுபடுத்திக் கொள்ளலாம் அதுபோல செங்குட்டு தேவந்திகை தன் செய்தியை கூறி முடித்தவுடன் பாசண்ட சாத்தன் அவளுடைய உடம்பில ஏறி தேவந்தி பல செய்திகளை சொல்ல தொடங்குகிறாள் இதிலேதான் இளங்கோவடிகள் புகார் கண்டத்திலே வந்த பல பாத்திரங்களின் பழைய பிறவியை பற்றி சொல்லுகிறார் அதாவது கோவலன் தாயும் கண்ணிகி தாயும் இரட்டன் செட்டி என்பவருடைய மக்கள் என்று சொல்லுகிறார் எனவே இந்த செட்டி என்ற சொல் நகரத்தார்களையும் குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாக அமைந்திருக்கிறது அந்த பழமையை சொல்லுகிற போது மங்களாதேவியின் கோயில் அமைந்துள்ள இடத்தில் செம்புத்தான உச்சிகளையும் உயர்ந்து வளர்ந்த முன்கிலையும் உடைய அந்த உயர்ந்த பாறையின் கண்ணே உச்சியின் நீர் நிறைந்து அழகிய சுனைகள் பல உள்ளன இறங்கி நீராடுவோர் முற்பிறப்பின் நினைவை அடைவர் என்ற ஒரு கருத்தும் சொல்லப்படுகிறது எனவே மலை ஊச்சியில் உள்ள அந்த சுனை பற்றாது என்பதும் குறிக்கத்தக்கது என்பவருடைய மனைவி இரட்டையராய் பெற்றெடுத்த அழகிய இரு பெண்களும் இருவரும் அக்கா தங்கைகள் அவர்கள் திருவனந்தபுரத்திலே பாம்பலையில் பள்ளிக்கொண்டிருக்கும் திருமாலுக்கு தொண்டு செய்யும் குடும்பத் தலைவரது இளமகள் ஒருத்தியும் இருந்தார் என்று கூறுகிறான் அந்த பாசண்ட சாத்தன் எனவே இந்த பாசண்ட சாத்தன் என்பவன் பார்ப்பனியாகிய தேவந்தியின் மீதேறி வந்து பல உண்மைகளை சொல்ல அவைகள் பல செய்திகளை நமக்கு தெளிவுபடுத்துகிறது மங்களாதேவியின் கோயில் வாயிலில் இருந்தபோது ஒருநாள் அவ்விடத்திலே வாழும் ஓர் அந்த மழிவு கொண்ட சாத்தன் உரிய கமண்டலத்தில் நீளம் கொடுத்து அதை தனி கவனத்துடன் காக்குமாறு கூறினான் என்பது அவனுடைய செய்திகளை நினைவுபடுத்துகிற அமைப்பாக இருக்கிறது சிறப்பதிகாரத்தின் இறுதி மரந்தருகாதை கண்ணகி மரம் தருவதை பற்றிய காதை அதிலே நாம் பார்த்துக் கொண்டிருப்பது மங்களாதேவியின் கோயிலில் அமைந்துள்ள சுனை நீரினை எடுத்து அதனை தெடித்தால் ஒவ்வொருவருடைய பழம்பிறப்பும் பரலாரும் தெரிந்து கொள்ள முடியும் ஆவி பாசண்டதாக இளங்கோவடிகள் குறிப்பிடுகிறார் இது இந்த சுரை நீர் உரிய வைத்து பாதுகாக்கப்பட வேண்டிய அந்த நீர் இப்பொழுது செங்குட்டுவனாகிய உன்னிடத்திலே உள்ளது இதனுடைய ஆற்றல் ஞாயிறு திங்கள் உள்ளவரை அதனுடைய தெய்வத்தன்மை அழியாது அந்நீரை இம்மூன்று மகளிர் மீதும் தெளித்து நீராட்டினால் இந்த மூன்று பேரும் பழம்பிறப்பை உணர்வார்கள் இதை செய்து பார் மாடல மறையவனே என்று பாசண்ட சாத்தன் என்ற தெய்வம் பார்ப்பனி ஆகிய தேவந்திகளின் மேல் ஏறி கூறியதாக இளங்கோவடிகள் குறிப்பிடுகிறார் அவ்வாறு பாசண்ட சாத்தன் என்ற அந்த தெய்வத்தினுடைய ஆற்றல் அதனுடைய வெளிப்பாடு இந்த உரிநீரிலே உள்ள நீரை எடுத்து மாடலமரையவன் அந்த மூன்று மகளிரின் மேலும் தெளித்தான் என்பது அடுத்த செய்தி அந்த மூன்று பெண்ணின் பழம்பிறப்பு இப்போது நமக்கு தெரிய வருகிறது அதாவது கண்ணகியின் தாய் கோவலனின் தாய் இருவருமே அரட்டன் செட்டி என்பவருடைய மக்கள் அவர்களுடைய குழந்தைகள்தான் கோவலனும் கண்ணகியும் வரலாற்றை சேரன் செங்குட்டுவன் அறிந்து கொள்கிறான் அந்த மாதவியினுடைய வரலாறு அடுத்து சொல்லப்படுகிறது மாதவியின் முற்பிறப்பில் ஐயையின் தாயாக இருந்து இப்பொழுது ஆடகமானது திருமாலுக்கு தொண்டு செய்யும் குடும்ப குடும்பத் இளமகளாக இருப்பவள் சொல்லுகிறாள் நீர் பெருகும் வைய ஆற்றின் சிறந்த துறையிலிருந்து நீராடி திரும்பிய நான் கோவலன் கொலை உண்ட செய்தியை அழகுமிக்க மதுரை நகரத்து சிறுவர்கள் வாயிலாக கேள்வியுற்றேன் வீட்டிற்கு வந்து பார்த்தபொழுது உன்னை காணவில்லை என் அன்னையே இளமையை உடையவளே நீ எங்கு சென்று மறைந்தாயோ என்று நான் புலம்பி அழுதேன் மழைய மழலை மொழியினையும் செவ்வாயினையும் உடைய அம்மகளிர் மூவரும் இவ்வாறு வருந்தி ஏங்கினர் திருமகள் விரும்பும் அகந்த மாரவினை உடைய செங்குட்டுவன் முன் முதிர்ந்த பெண்கள் கூறுவது போல கூறி அவர்கள் கோயில் வாயினின் முன் என்று அழுது புலம்பினர் செங்குட்டுவனுடைய முகக்குறிப்பினை அறிந்த மாடலன் அந்த வரலாற்றினை கோ சேரன் செங்குட்டுவனுக்கு விளக்குகிறான் அந்த முதுமகள் மாதிரி கண்ணிகியோடு முற்பிறப்பிலே கொண்டிருந்த அன்பின் காரணத்தாலும் தான் ஆடிய குரவை கூத்தின் பயனாலும் திருவனந்தபுரத்தில் பாம்படை மீது பள்ளி கொண்ட திருமாலுக்கு தொண்டு செய்யும் குடும்பத் தலைவனுக்கு சிறிய மகளாய் திறந்தாள் அங்கன அப்படி பிறந்த அவள் திருமாலுக்கு எப்பொழுதுமே பணி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பினை பெற்றார் நல்லறங்கள் விரும்பி செய்தவர்கள் பொன்னுலகத்தை அடைவார்கள் என்று குறிப்பிடுகிறார் இளங்கோவடிகள் மாடலமரையவன் சேரன் சொங்குள்திடத்திலே சொல்லுகிறான் நல்லறங்களை விரும்பி செய்தவர்கள் பொன்னுலகத்தை அடைவர் ஒருவரிடம் அன்பு கொண்டவர் அப்பற்றின் காரணமாக தாம் அன்பு வைத்த இடத்திலேயே மீண்டும் ஒருவர் செய்த நல்வினை பயனும் தீவினை பயனும் அவனுடமே அவனிடமே வந்து சேரும் இவ்வுலகில் பிறந்தவர் இரத்தலும் இறந்தவர் பிறத்தலும் புதுமையன்று படைப்பு காலம் தொட்டு நிகழ்கின்ற வழக்கமாகும் என்று சொல்லுகின்றான் அரசே எருதை ஊர்தியாக உடைய சிவனது அருளாலே சேதர்குடியிலே தோன்றி இந்நில உலகத்தை பெருமையுடன் ஆண்டு கொண்டு வருகிறாய் உன்னுடைய உயர்ந்த பண்புகள் உன்னுடைய உயர்ந்த செயல்கள் உனக்கு பல்லூழிக் காலம் உனக்கு நன்மை தருவதாக என்று வாழ்த்துகிறான் செங்குட்டுவன் அவனிடம் மகிழ்ச்சி உடையவனாக இருக்கிறான் செங்குட்டுவன் புலவர் புகழ்ந்து பாடும் பெரும் சிறப்பினை பாண்டிய நாட்டின் தலைநகரமாகிய மதுரை மாநகரை தீ விரைந்து பற்றி எரிக்குமாறு செய்த மூப்படை மூப்படைதலை அற்ற தெய்வத்திருமேனி கொண்ட கற்பு கடவுள் கண்ணகி கோயிலுக்கு அர்ச்சனை முதலியன செய்வதற்கு இறையிலியாக சேரன் செங்குட்டுவன் நிலத்தினை கொடுத்தான் நாள்தோறும் நிகழ வேண்டிய திருவிழாக்களை நிகழ்த்துவதற்கு உரிய பணியாளர்களை ஏவுதலும் செய்தான் அவ் தினந்தோறும் அர்ச்சனை செய்தல் நரும்புகை எடுத்தல் சந்தனம் போன்ற மனப்பொருட்களை சாத்துதல் முதலிய அணுக்கத் தொண்டுகளை தேவந்திகை என்னும் இப்பார்ப்பனிய செய்யட்டும் என கட்டளையிட்டான் பின்பு அப்பத்தனிகோட்டத்தை மூன்று முறை வளம் வந்து வணங்கினான் இந்த விழாவில் யாரெல்லாம் கலந்து கொண்டார்கள் என்பதை இளங்கோவடிகள் குறிப்பிடுகிறார் அதாவது ஆரிய மன்னர்கள் கனகனும் விசயனும் அவர்கள் இருவரையும் சிறையில் இருந்து விடுவித்து இந்த விழாவிலே கலந்து கொள்ள செய்கிறான் அவனோடு பொங்கர் மாளுவ நாட்டு மன்னரும் கடல் சூழ்ந்த இலங்கை தீவின் மன்னனாகிய கயபாகு மன்னனும் அப்பத்தினி கோட்டத்துக்கு வந்து கண்ணகியை வணங்கினார்கள் இமயவரம்மனான இச்செங்குட்டுவன் இந்த நல்ல நாளிலே உனக்கு எடுத்த இம்மங்கள மங்கள இந்த வேள்வியிலே நீ எடுந்தொருளியது போல கண்ணகியே நாங்கள் எங்கள் நாட்டில் அவிடத்தில் எடுக்கப்படும் அந்த வேள்வியிலும் நீ எடுந்தொருளுதல் வேண்டும் என்று வரம் வேண்டினர் இதை செபிமடுத்த கண்ணகி தந்தேன் அங்கனமே வரம் தந்தேன் என்று வானில் ஒரு குரல் ஒலித்ததாம் அதாவது சேரன் செங்கோட்டு எடுத்த விழாவில் இலங்கை கயவாகு மன்னன் கனக விசையர்கள் கொங்கு நாட்டு மன்னன் ஏனைய மன்னர்களும் அந்த விழாவிலே கலந்து கொண்டார்கள் என்று குறிப்பிடுகிறார் ஆனால் நாம் சிறப்பாக எதிர்பார்க்கின்ற பாண்டியனும் சோழனும் இந்த விழாவிலே கலந்து கொள்ளவில்லை என்பது நமக்கெல்லாம் ஒரு வியப்பாகவும் வருத்தமாகவும் இருக்கிறது பிறந்த நாடு சோழ இறந்த நாடு பாண்டிய இந்த இரண்டு நாட்டிலும்தான் கண்ணகியினுடைய வாழ்க்கை முழுவதும் நிகழ்கிறது ஆனால் அந்த மன்னர்கள் விழாவிலே கலந்து கொள்ளாமை பெரிய வருத்தத்தை தருகிறது சேரன் செங்குட்டுவன் பிற மன்னர்களோடும் கூடி அந்த தெய்வத்தை புகழ்ந்து போற்றி வீடு கண்டவர் போல் மனம் மகிழ்ந்தனர் அடிந்த எல்லோரும் தன் திருவடி திருவடிகளை போற்றுமாறு செங்குட்டுவன் மெய்ப்பொருள் நெறி உணர்ந்த இணைந்து சென்று வேலையினை அடைந்தான் அந்த வேள் சாலையில் விழா முடிந்த பிறகு சேரன் செங்குட்டுவன் வெளியே சென்ற பிறகு இளங்கோவடிகள் சொல்கிறார் யானும் சென்றேன் அதாவது இளங்கோவடிகள் அந்த விழாவிலே கலந்து சிறப்பதிகாரம் பேசவில்லை ஆனால் அரசன் செங்குட்டுவன் விழா முடிந்து சென்ற பிறகு யானும் சென்றேன் என்று வேள்விச்சாலையில் வேந்தன் போந்தபின் யானும் சென்றேன் என்று கூறுவதால் அந்த விழாவில் சேரன் செங்குட்டுவன் இளங்கோவை அழைத்ததாக அல்லது அவர் கலந்து கொண்டதாக காப்பியத்தில் இடம்பெறவில்லை என்றாலும் அந்த தேவந்திகை என்பாள் அவள் சொல்லுகிறாள் இளங்கோவடிகளாகிய நீங்கள் அஞ்சிமா நகரத்தில் அரண்மனையின் கண் அத்தானி மண்டபத்திலே நம் தந்தையுடன் அருகே அமர்ந்திருந்த உன்னை நோக்கி ஒரு சோதியுடன் அரசனாக விற்றிருக்கும் அழகிய இலக்கணம் உனக்கு உண்டு என்று கூறினான் அவ்வாறு கூறிய அந்த கணிப்போனை பொய்யாக்கி அவர் துறவியானார் என்று தேவந்திகை கூறுகின்றாள் அதற்கு பிறகு இளங்கோவடிகள் தமிழக மக்களுக்கு சில அறிவுரைகளை சொல்கிறார் அந்த அறிவுரைகள்தான் என்று சமுதாயத்திற்கு பிறரு எல்லோருக்கும் வேண்டத்தக்க அறிவுரை ஆகும் அது என்ன அறிவுரை என்று பாருங்கள் நீங்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு நன்மொழியாக சிலவற்றை காப்பியத்தின் இறுதியிலே கூறுகிறார் பிறருக்கு கவலையும் துன்பமும் செய்யாது நீங்கள் தெய்வம் உண்டு என்பதை ஐயமர உணருங்கள் அதாவது தெய்வம் தெளிமின் தெளிந்தோர் பேணுமின் தெய்வத்தை முடிவு செய்தால் அந்த தெய்வத்தையே கடைசி வரைக்கும் வணங்குங்கள் என்று சொல்லுகிறார் பிறகு பொய் கூறாதீர்கள் புலால் உணவை உண்ணாதீர்கள் தீய நட்பை ஒதுக்குங்கள் பொய் சாட்சி சொல்லாதீர்கள் பொருள் மொழியை நீங்கள் எப்பொழுதும் பேச வேண்டும் என்று பல அற உரைகளை சொன்ன அவர் கள்ளும் களவும் காமமும் பொய்யும் வெள்ளை கோட்டியும் விறகினில் ஒளிமின் என்றது கல் குடிக்காதீர்கள் களவு செய்யாதீர்கள் காம உணர்ச்சி வேண்டாம் ஏனென்றால் இளமையும் செல்வமும் யாக்கையும் நிலையற்றது உங்கள் வாழ்நாள் எவ்வளவு என்று உங்களுக்கு தெரியாது ஆகவே நீங்கள் செல்லும் தயத்திற்கு வேண்டிய அறத்தினை செய்து நீங்கள் புண்ணியத்தை தேடிக் கொள்ளுங்கள் என்ற நல்லூரைகளை நல்ல தமிழ் மக்களுக்கு இளங்கோவடிகள் காட்டி செல்கிறார் இவ்வாறாக கூறி சிலப்பதியார காப்பியத்தின் நிறைவை இளங்கோவடிகள் முடித்துள்ளார் நாம் ஊகார்காண்டம் மதுரை காண்டம் அஞ்சிக் காண்டம் மூன்று காண்டங்களிலும் காணப்பெற்ற சிலப்பதிகாரத்தின் அடித்தளமான கருத்துக்களை பல பேராசிரியரின் உரைகளோடு ஒப்பு உங்களுக்கு வழங்கியதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் சிலப்பதிகாரம் தமிழில் தோன்றிய முதல் காப்பியம் முதன்மையான காப்பியம் முத்தமிழ் காப்பியம் முத்தமிழ்நாட்டை முழுத்தமிழ்நாடாக்க முயன்ற காப்பியம் சிலப்பதிகாரம் போன்ற ஒரு காப்பியம் கிபி இரண்டாம் நூற்றாண்டில் எங்குமே தோன்றவில்லை என்று சொல்லலாம் இது குடிமக்கள் காப்பியம் சாதாரண குடியிலே தோன்றிய கண்ணகி முழுநிலை அடைந்ததை தெய்வநிலை எய்தியதை கூறும் காப்பியம் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்து வான்றையும் தெய்வத்துள் வைக்க பெற்றதை விளக்கும் காப்பியம் தமிழ் மரபையும் பண்பாட்டையும் வாழ்க்கை முறைகளையும் தமிழ் இசை தமிழ் கூத்து போன்றவற்றையும் காப்பாற்றி நமக்கு இன்றும் உணருமாறு செய்ததுதான் சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரம் போன்ற முத்தமிழ் காப்பியம் அதற்கு பிறகு தமிழில் தோன்றவில்லை சிறப்பதிகாரத்தை இயற்றிய இளங்கோவடிகள் ஒரு ஒப்பற்ற கலைஞர் அவருக்கு எல்லா துறையிலும் பயிற்சியும் ஆற்றலும் உண்டு எத்தமிழ் வல்லுநர் இசைத்தமிழ் கவிஞர் கூத்துத்தமிழ் கலைஞர் கவிஞர் கலைஞருள் அடக்கம் கலைஞர் கவிஞருடு அடங்க தமிழ் பண்பாட்டின் முழு செவிதாக அறிந்து உணர்ந்தவர் இளங்கோவடிகள் அவருக்கு உடற்கூறியல் உளவியல் உயிரியல் இவை பற்றியும் புறநிலை அடிப்படையிலும் தத்துவ நிலை அடிப்படையிலும் நன்கு தெரிந்தவர் அரசியலை ஆழமாக உணர்ந்தவர் தமிழ் மூந்தர்களின் ஒற்றுமையின்மையை அறிந்து அவரை ஒற்றுமைப்படுத்துவதற்காக முயன்றவர் முயற்சியே கூட சிறப்பதிகாரம் என்று சொல்லலாம் மாநாயகன் கண்ணகியின் உடலுக்கு தந்தை உள்ளத்திற்கும் உயிருக்கும் தந்தையாகிய கண்ணகி என்ற ஒப்பற்ற பாத்திரத்தை உருவாக்கியவர் அடிகள் பெண்ணைக்கு முதலிடம் தந்து ஏற்றி போற்றி பாராட்டி தெய்வநிலைக்கு உயர்த்தியவர் அடிகள் பார்க்கின்ற பொருளையெல்லாம் அடக்கம் பொலிவுமிக்க பெண்ணாக பார்த்தவர் மன்னகமடந்த பொய்யை பெண் என்று பெண்ணை முத்தமிழ் காப்பியத்திலே போட்டி காட்டியவர் நான் நம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவிற்கு அது பயன் தரும் என்பதை பார்க்க வேண்டும் சிலப்பதியார கதையை பார்த்தால் அது இருபத்தைந்து ஆண்டுகளில் நடைபெற்ற கதையாக சொல்லுவார் கோலன் கண்ணகி திருமணம் செய்யும் போது அவனுக்கு வயது பதினாறு கண்ணகிக்கு பனிரெண்டுகள் கண்ணகியுடன் வாழ்கிறான் இருபத்தி நாலு வயதில் பிரிந்து மாதவியுடன் ஆண்டுகள் வாழ்கிறான் முப்பத்தாறு வயதில் மதுரை சென்று அங்கு பொய்த்தொழில் கொல்லனால் கொலைப்படு கொலைப்படுத்தப்படுகிறான் கண்ணகி மதுரையை எரிக்கும் போது அவளுக்கு முப்பத்தி ரெண்டு வயது அவளுக்கு சேரன் செங்குட்டுவன் இமயத்தில் கல்லெடுத்து வந்து சிற்பம் அமைத்து வழிபட ஐந்து ஆண்டுகள் ஆகின்றன ஆக இருபத்தைந்து ஆண்டுகள் நிகழ்ச்சிகளை சிலப்பதிகாரம் கூறுகிறது என்று சொல்லலாம் இந்த கருத்துக்கள் எல்லாம் பல அறிஞர்களுடைய கருத்துக்கள் என்பதை நீங்கள் உணர வேண்டும் இது நானாக கூறிய செய்திகள் அல்ல இவை பல அறிஞர்கள் தங்கள் நூல்களிலே எடுத்துச் சொன்ன செய்திகளை இப்போது நான் உங்களுக்கு விளக்கியிருக்கிறேன் நம்முடைய பகுதிகளும் ஒரு முறை பார்க்க பெற்றார் படிப்போர் தமிழ்ப்பண்பையும் தமிழ்நாட்டினுடைய வரலாற்றையும் ஒரு சாதாரண குடிமக்கள் எப்படி இருந்தார்கள் என்பதை பற்றியும் மனிதனுடைய வாழ்க்கையிலே அறம் எவ்வளவு பெரிது என்பதை பற்றியும் தவறு செய்தவன் எப்படியும் தண்டிக்கப்படுவான் என்பதையும் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்பதும் ஒரு நம்மால் மறக்க முடியாத வகையிலே சிலப்பதிகாரம் அமைந்திருக்கிறது நாட்களும் கேட்டு மகிழ்ந்த உங்கள் எல்லோருக்கும் நற்றினை வழியாக நான் நன்றி தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் கடந்த ஐம்பது ஆண்டுகளாக சிலப்பதிகாரத்திற்கு பல்வேறு கல்லூரிகளிலே தொடர்ந்து மாதந்தோறும் நான் சிலப்பதிகார அரங்கினை நடத்தி வந்தேன் அதற்கு ஒரு முடிமணியாக உலகம் முழுவதும் சிலப்பதிகாரத்தை தெரிந்து கொள்வதற்கு நற்றினை துணி புரிந்தது என்பதனால் அதனை நடத்தும் எல்லா நன்மக்களுக்கும் என்னுடைய பணி நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு இதனை கேட்ட மக்கள் இது பற்றிய கருத்துக்களை நீங்கள் நற்றினைக்கு எழுதினாலும் சரி எனக்கு எழுதினாலும் சரி அது பயனுள்ளதாக இருக்கும் என்று கூறி விடை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்